வணக்கம் ஜூலை 21 ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தரவக் கோட்டை குறிப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று சர்வதேச ஒலிம்பிக் சங்கத்தின் தலைமையகம் சுவிட்சர்லாந்து நாட்டில் உள்ள லாஸ் என்ற நகரில் அமைந்துள்ளது இரண்டு இந்தியாவில் இந்திய கவர்னர் ஜெனரலாக இருந்த ஒரே இந்தியர் ராஜாஜி என்று அழைக்கப்படுகின்ற ராஜகோபால ஆச்சாரி என்பவர் ஆவார் மூன்று உலகின் வாலிப தினம் கொண்டாடப்படும் நாடு ஜப்பான் இனி இன்றைய கேள்விகள் ஒன்று த பீப்பிள் என்ற பத்திரிகையை தொடங்கி நடத்தியவர் யார் இரண்டு காந்தியடிகள் கைது செய்யப்பட்ட பிறகு உப்பு சத்தியாகிரகத்தை தலைமையேற்று நடத்தியவர் யார் மூன்று எம் டன் நீர்மூழ்கி சென்னை உயர்நீதிமன்றத்தை குறிவைத்து தாக்குதல் நடத்தியவர் யார் மீண்டும் சந்திப்போ நன்றி வணக்கம்